சன்மார்க்க விளக்கத்தில் முதற் பிரிவாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் மூன்றாவது பிரிவு திருச்சிற்றம்பலம் ஜீவகாருண்யமாக உண்டாவதற்கு உரிமை எது ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகி கடவுள் அருட்சக்தியால் பூதகாரிய தேகங்களில் வருவிக்கப்பட்டபடியால் இந்த ஜீவர்களெல்லாம் ஓர் உரிமை இனத்தவர்களே ஆகும் சகோதரருள் ஒருவர் ஒரு ஆபத்தால் தொக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் அவர் தேகம் தமது சகோதரர் தேகம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கமுண்டாவது தேக உரிமையால் என்று அறிவது போல் ஒரு ஜீவன் ஒரு ஆபத்தால் தொக்கப்படுவதை கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்த அந்த ஜீவனை தனது ஆன்ம என்று தெரிந்து கொண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கமுண்டாவது ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும் சில ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்களே இவர்களுக்கு ஆண்மை உரிமை இல்லாமற் போவது ஏர் ஜீவரை தமது ஆன்மயினமென்றும் துக்கப்படுகிறார்களென்றும் துக்கப்படுவார்களென்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞானகாசத்தால் மிகவும் குளிமடுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலிய உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதமில்லாமல் தடிப்பு உள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறியக் கூடாமையாயிற்று அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்தது என்று அறிய வேண்டும் ஆனால் இந்த ஆன்ம உருக்கம் என்கின்ற ஜீவகாருண்யத்திற்கு ஆற்றல் எவ்விடத்து உண்டாகும் பசி பிணி கொலை முதலிய தடைகளில் எந்த தடை பற்றி ஜீவகாருண்யம் தோன்றியதோ அந்த தடையை நிவர்த்தி செய்கின்ற விடத்து தான் ஜீவகாருண்யத்திற்கு ஆற்றல் இருந்ததென்றிய வேண்டும் இதனால் ஜீவர்களுக்கு பசி கொலை பிணி முதலியவற்றால் வரும் துன்பங்களெல்லாம் மனம் கண் முதலிய கரணேந்திரிய அனுபவங்களே அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல ஜகாருண்யத்தால் விசேஷ பிரயோஜனம் இல்லையே என்பார்க்கு உத்தரம் யாது இந்த தேகத்தில் ஆன்மாவும் அறிவுக்கு அறிவா இருக்கின்ற கடவுள் விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்ற தத்துவங்களெல்லாம் மூடமாகிய கருவிகளே அல்லது அறிவாகிய ஆன்மாக்கள் அல்ல ஆகலில் சுகதுக்கங்களை அறிவாகிய ஆன்மாக்கள் அனுபவிக்குமே அல்லது மூடமாகிய தத்துவங்கள் அனுபவிக்க அறியா மனம் முதலான கரணங்களும் கண் முதலிய இந்திரியங்களும் ஜீவர் வாழ்க்கைக்கு கடவுள் அருளால் கட்டிக் கொடுக்கப்பட்ட சிறிய வீட்டின் கருவிகளாகும் இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீட்டின் கருவிகளாகிய மண் கல் மரம் கால் தீ நீர் முதலியவைகள் அனுபவிக்க அறியமாட்டான் அன்றியும் காசத்தினால் ஒளிமொழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடியால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயங்களை கண்டபோது கண்கள் நீர் சொரியுமே அல்லது கண்ணாடி நீர் சொரியாது ஆகலில் ஆன்ப திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கிற மனம் முதலிய கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியா என்று அறிய வேண்டும் ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்டபோது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்டபோது மனம் தளர்கின்றது என்றால் சுகதுக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்பவர்க்கு உத்தரம் யாது பளிங்கு வீட்டினுள் இருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேகவிளக்கமும் தேகச் சோர்வும் அந்த வீட்டிற் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களிலிட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுக துக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றது அன்றியும் ஒரு வீட்டினுள் வைத்த தீபமானது மிகுந்த விளக்கமுள்ளதாக விளங்குகின்ற போது அந்த வீடும் அந்த வீட்டின் கருவிகளும் மிகவும் விளக்கமுள்ளதாக விளங்குகின்றன அந்த தீபம் விளக்கம் குறைகின்ற போது அந்த வீட்டில் விளக்கம் குறைகின்றன ஆதலில் சுகதுக்கங்கள் மனத்துக்கு அனுபவம் அல்ல என்றும் ஆன்மாவுக்கு அனுபவம் என்றும் கருணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகாரக் கருவிகளே என்றும் பிரமாணிப்பதே உத்தரமென்று அறிய வேண்டும் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எதனால் முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் விட்டும் கடின அறிவுள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும் முன் வேகம் உண்டென்பது எப்படி ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஒரு சம்சாரி முன்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடி என்றும் தனக்கு என்று சுதந்தரமாக ஒரு வீடு கட்டிக்கொண்டால் முன்போல் குடிக்கூலி கொடுத்து குடிபோவதை விடுவான் என்றும் அறிவது போல இந்தத் தேகத்தில் ஆகாரக் கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்து இருந்தான் என்றும் தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் இன்னம் வேறொரு தேகத்தில் குடி போவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக நித்தியமாகிய அருள் தேகத்தைப் பெற்றுக்கொண்டால் பின்பு வேறொரு தேகத்தில் குடிபோகமாட்டான் என்றும் அறிய வேண்டும் சிலர் முன் தேகம் எடுத்ததும் பின் தேகம் எடுப்பதும் இல்லை இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியம் அழிந்து விடுவான் என்றும் சிலர் புத்தி அடைவான் என்றும் சிலர் பாவபுண்ணியங்களை எக்காலத்துவம் அனுபவிப்பான் என்றும் சிலர் தேகம் இல்லாமல் தேகம் அந்த விதத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் அவரவர்களும் தேகமே ஆன்மா என்றும் போகமே முத்தி என்றும் கொல்லப்பட்ட லோகாயுத மதத்தாரது கொள்கைக்குச் சம்பந்தப்பட்டவர்களாதலால் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டென்றும் அவனுக்கு பந்தம் முத்தி உண்டு என்றும் முத்தி அடைகின்ற பந்த விகற்பத்தால் வேறு தேகம் எடுப்பான் என்றும் பிரத்யட்ச அனுபவமான பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ளப்படாதவர்களா என்றும் அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும் இல்லை என்பது எப்படி ஜீவர்கள் தங்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேகபோகங்களை அடைகிறார்கள் என்றால் தங்கள் தங்கள் இச்சைக்கு அடுத்த தேகங்களையும் அடைய வேண்டும் அப்படியின்றி சிலர் இச்சைக்கெடுத்த பழுதற்ற அங்கமுள்ளவர்களவும் அனுபவிக்கின்றவர்களாகவும் சிலர் இச்சைக்கு அடாத பழுதுள்ள அங்கமுள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகலில் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்களல்ல என்றும் அப்படி அடைவது இயற்கையென்றால் இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும் என்றும் அப்படி ஒரு தன்மையாக இராமல் பலவேறு வகைப்படுதலால் இயற்கை அல்ல என்றும் கடவுள் இச்சையென்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவர் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும் அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சையல்ல என்றும் கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கையின்பத்தை அனுபவிக்கும்படி விதித்த விதிகளை பழகாமையால் முயற்சி தவறினபடியால் அந்த அநாதிமல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல தேகபோகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டதென்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவில்லை அப்படிய ஆன்மாக்களுக்கும் அளவில்லை ஆகவே இனி ஆன்மாக்கள்கங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படியில்லை தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயின் ஆன்மாக்களை நூதனமாகச் செய்து அது வருவதற்கு நூதன நூதனமாக தேகங்களை வலியுறுப்பதென்றால் நூதன நூதனமாக தேகமாத்திரம் செய்யக்கூடும் தேகத்தில் இருக்கிற ஆன்மாவை நூதன நூதனமாக செய்யப்படாது ஆன்மா ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது ஆன்மாக்களும் குடத்தைப் போல் செய்யப்படுவதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது புண்ணிய பாவங்களை அடையமாட்டாள் குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும் அழியுமானால் பந்தமுத்திகளும் இல்லை புண்ணிய பாவங்களும் இல்லை அதனால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள்ளிருந்த காற்றும் ஆதாயமும் உடையாமலிருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும் ஆகலில் தேகம் அழியும்போது தேகத்தினுள் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாது என்றும் ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேகபோக பேதங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும் ஒரு தாய் தந்தையர்களுக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன அவற்றுள் ஒரு பிள்ளை சிவத்தது ஒரு பிள்ளை கருத்தது ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது ஒரு பிள்ளை அங்க பழுது இல்லாதது ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் ஒரு பிள்ளை வியாதி உள்ளது ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது ஒரு பிள்ளை இரண்டு வயதில் பேசுகின்றது ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது இந்த இரட்டை பிள்ளைகளுக்கும் இந்த வேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களுமில்லாமல் வந்ததை ஊன்று விசாரிக்க முன்பிறப்பில் எடுத்தகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும் இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு மூன்று வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பண்டங்களை வைத்து திங்கிற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளையொன்று வந்தால் அதைக் கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கின்ற தின்பண்டத்தை கொடுக்கின்றது மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாதென்று தடுக்கின்றது ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எறிந்து படிக்கப்படாதென்று அடிக்கின்றனர் ஒரு பிள்ளை பயப்படுகின்றது மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை அன்பு அறிவு செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பிக்காத காலத்தில் தானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்ததென்று விசாரிக்கத் தொடங்கில் பிள்ளைகளுக்கும் முன் பிறப்பில் எடுத்த தேகத்திலிருந்த வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்ததென்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும் இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டென்பது நன்றாகத் தெரியும் இப்படி அறியமாட்டாமையால் பிறப்பில்லை என்கின்றார்கள் என்று அறிய வேண்டும் அன்றி இந்தத் தூல அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் ஆன்மா வேறு வேறு தேகமெடுத்து பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றதானால் இந்த தேகம் நீங்கும் போது வேறு தேகமெடுத்து வாசனை கெடுத்த அனுபவங்களை அனுபவிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்திலிருந்த ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்றால் இந்த தேகம் அழியும் போது இருந்த ஆன்மா கண்ம வேறு தேகத்தில் பிரவேசிக்கும் என்பதை சொல்ல வேண்டதில்லை அன்றி ஒரு பட்சியானது காலவேற்றுமையாலும் உணவேற்றுமையாலும் முன்முட்டை என்கின்ற ஒரு தேகத்திலிருந்து பின்பு குஞ்சி என்கிற மற்றொரு தேகத்தில் வருகிறதானால் ஆன்மாக்கள் கர்மபேதத்தால் இந்த தேகத்திலிருந்து வேறு தேகத்தில் வருமென்பது சொல்ல வேண்டுவதில்லை அன்றி ஒரு குளவியால் ஒரு கிருமி புழு என்கிற தேகத்திலிருந்து குளவி என்கிற தேகத்தில் வருமானால் கருமத்தினால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி ஒரு ஆன்மா ஒரு பிறப்பில் தானே சிசு தேகத்திலிருந்து பால தேகத்திலும் பால தேகத்திலிருந்து வாலிப தேகத்திலும் வாலிப தேகத்திலிருந்து தேகத்திலும் வருமானால் அந்த ஆன்மா கண்ம பேதத்தால் வேறு பெண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி மந்திர தந்திர வேதத்தால் ஒரு பிறப்பில் தானே பெண்தேகத்திலிருந்து ஆண் தேகத்திலும் பெகத்திலும் வருமானால் கர்ம பேதத்தால் வேறு தேகம் எக்கும் என்பது சொல்ல வேண்டதில்லை அன்றி ஒரு தாவர தேகத்திலிருந்த ஆன்மாவானது அந்த தேகத்தில் தானே மரகத கிருமி என்கிற புழு தேகத்தில் வருகின்றது அன்றி ஓர் எறும்பானது அந்த தேகத்திலிருந்தே பீலிக பட்சி என்கிற தேகத்தில் வருகின்றது அன்றி ஒரு பாம்பானது அந்த தேகத்திலிருந்தே சர்ப்பட்சி என்கிற வேறொரு தேகத்தில் வருகின்றது இப்படியே மனிதர் மிருகம் பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் முதலிய அந்தந்த தேகங்களிருக்கின்ற ஆன்மாக்கள் அந்தந்த தேகத்திலிருந்தே வேறு தேகங்களை எடுக்கின்றனவானால் அந்தந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை சிலர் முந்தேகம் உண்டென்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார் ஒரு சரிதம் எது சொல்லிருக்கின்றார்களே அவர் கேள்விக்கு உத்தரம் என் எழுபது வயதுள்ள ஒருவனை பார்த்து உனக்கு ஐந்து வயதில் உன் சரித்திரம் என்ன என்று கேட்டபோது நேற்றைப் பொழுதில் நடந்த சரித்திரம் என்றைப் பொழுதில் அவஸ்தையால் சொல்லத் தெரியாது விழிப்பேன் என்றால் என் ஐந்து வயதின் சரித்திரத்தை எப்படிச் சொல்ல நீ எப்படி கேட்கக்கூடும் என்கின்றான் ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே அவஸ்தை வேதங்களால் அறிந்து சொல்ல மாட்டாமல் உண்டாவதென்றால் முந்தேகத்தில் நடந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தையில் திகைக்கின்ற நாம் எப்படி அறிந்து சொல்லக்கூடும் என்பதே உத்தரம் என்றறிய வேண்டும் இதன் தொடர்ச்சி கூடிய விரைவில் வெளிப்படுமாறு இறைவன் திருவருள் புரிவாராக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை திருச்சிற்றம்பலம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் முற்றிற்று